ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் நம்முடைய தர்மங்களை தொடர்ந்து பார்த்துன்னு வர்ற ஒரு சந்தர்பத்தில் ஒரு முக்கியமான ஒரு புண்ணியகாலம் இப்போ வருது அக்ஷய புண்ணியகாலம் இந்த அக்ஷய திருத்தீயா புண்ணிய காலத்தினுடைய பெருமைகள் அதற்காக புராணத்தில் ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையையும் இந்த அக்ஷய திருத்தீயா புண்ணிய செய்ய வேண்டிய முக்கியமான தர்மங்களையும் விரிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் என்னென்னா இந்த இந்த நாளில் கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஏன்னு சொன்னால் பகவான் நமக்கு பொழுது நல்ல புண்ணிய காலங்களை அப்பப்போ அமைச்சு கொடுக்குறார் அந்த புண்ணிய காலங்களுடைய பெருமைகளை ரிஷிகளும் நமக்கு சொல்லியிருக்கா விரிவாக சொல்லியிருக்கா என்னென்னா ஏதோ ஒரு பாப்பை வசாத்து நமக்கு ஸ்ரமங்கள் வந்துடுறது ஜென்மாந்தர கிருதம் பாபம் வியாதி ரூபேன பாதத்தேன்னு ஜென்மாந்தரத்தில் பண்ணின பாபங்கள் வியாதி ரூபமாக நமக்கு உடம்பில் வெளிப்படுறது தச்சாந்திர் ஔஷதைர் தானைகி ஜபஹோம சுரார்ச்சனைகி அந்த வியாதிகினுடைய பரிகாரத்துக்காக ஔஷதைகி என்ன பண்ணணும் மருந்து சாப்பண்ணும் தானேகி அதுக்குன்னு தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜபஹோம சுரார்ச்சனைகி ஜபங்கள் பண்ணுறது மந்திர ஜபங்கள் ஹோமம் பண்ணுறது தேவதைகளை அர்ச்சனை பண்ணுறது இவைகளினால நம்ம அந்த வியாதியினுடைய வேகத்தை குறைக்க முடியும் அதே தான் நாம் ஏதோ பண்ணக்கூடிய ஒரு பாப்ப நமக்கு பலவிதமான ஸ்ரமங்கள் வந்துடுறது அத்யுத்கட்டை புண்ணிய பாப்பை இகைவ ஃபலமுச்சதே அப்படின்னு இகைவ ஃபலமஷ்ணுதேன்னு ரொம்ப பாப்பங்கள் ஜாஸ்தியாக போச்சுன்னா இந்த ஜென்மாவிலேயே அனுபவிக்க ஆரமிச்சுடுறா பாப்பத்தின்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது அதில் முக்கியமாக இந்த இந்த நாளில் நம் குழந்தைகளுக்கு கல்யாணம்ங்கிறத நாம் ஒரு மாதிரியாக வாளுக்கு பண்ணி வச்சுட்றா சில பேர் அதாவது ஜோதிஷத்துலேயும் ரிஷிகள் சொல்கிற வாக்கியங்கள்லையும் வேதங்கள்லேயும் பார்த்தா எப்படி சொல்லியிருக்குன்னா ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ள விவாகத்துக்கான வாய்ப்பு கொடுக்குறார் பகவான் கிரகங்கள் அமைச்சு கொடுக்கறது அப்படின்னு ரிஷிகள் சொல்லியிருக்கா வேதம் நமக்கு காண்பிக்கிறது அதுதான் நம்முடைய குழந்தைகளுக்கு பார்த்தா தெரியும் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே பார்த்தா கல்யாண விஷயமாக யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாள் அல்லது ஜாதகங்கள் வரும் ஏதோ ஒரு விதத்தில் நம் குழந்தைகளுக்கு கல்யாணம் வரும் ஆனால் அப்போது அந்த சமயத்தில் நம்முடைய குழந்தைகள் பொன் குழந்தைகள்லாம் படிச்சுருக்கிற பொழுது கல்யாணம் வேண்டாம் அந்த குழந்தை சொல்லும் நான் இன்னும் நிறையா படிக்கணும் அப்படின்னு சொல்லும் அதனால் படித்து முடித்தப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு நாம் அதை தவிர்த்துவிடுவோம் வர்ற கல்யாணத்தை ஆண் குழந்தைகள் ரொம்ப விளையாட்டாக படிச்சுட்டுருக்கிற காலம் அது அவன் ஒழுங்காக நான் படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போய் அவன் சம்பாதிக்கிறதுன்னு வந்தப்புறம் அவனை கல்யாணம் பண்ணினா அந்த பொன் குழந்தையை காப்பாற்றக்கூடிய சக்தி அவனுக்கு கிடைக்கும் அதனால் இப்போதுக்கு அவனுக்கு கல்யாணம்னு அதையும் தவிர்த்துடுவோம் அந்த பதினாறுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வர்ற கல்யாணத்தை தவிர்த்துவிட்டால் திரும்ப கல்யாணத்தினுடைய வாய்ப்பு எப்போ தருவா தேவதைகள் கிரகங்கள் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு வயசில் தான் வரும் அடுத்த ரவுண்டு அடுத்த சுத்து 22 ரெண்டு வயசுக்குள்ளே முடிஞ்சால் கல்யாணத்தை பண்ணிடணும் அப்படி விட்டுட்டால் நாற்பத்தி ரெண்டு வயதுக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுப்பேன் ஆனால் இந்த நாளில் நாம் என்ன பண்ணுறோம் நம்முடைய முயற்சியில் குழந்தைகளுக்கு கல்யாணத்தை அமைச்சு கொடுக்குறோம் இப்போ இந்த நாளில் பார்த்தா எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்குது அதாவது வயசு வித்தியாசம் ஜாஸ்தி இருக்கக்கூடாது சமமான படிப்பாக இருக்கணும் ரெண்டு பேருக்கும் சமமான சம்பாத்தியமாக இருக்கணும் சமமான ஸ்டேட்டஸில் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்கணும் சென்னையில் பொண்ணு இருந்தால் நாங்க சென்னையிலே பையனை பார்க்குறோம்பா பெங்களூரில் பொண்ணு இருந்தால் பெங்களூர்லையே நாங்கள் பையனை பார்க்குறோம்பா இப்படி அங்கேயே இருக்கணும் லோக்கல்ல அடுத்த வீதியிலேயே இருந்துட்டால் கூட பரவாயில்ல இப்படிலாம் பார்த்து தான் இந்த நாளில் கல்யாணங்களை செய்கிறா குழந்தைகளுக்கு அவ எதிர்பார்த்த மாதிரி தான் அமைச்சு கொடுக்குறா குழந்தைகளுக்கு வாழ்க்கைய ஆனால் த டைவர்ஸ் கேஸு அப்படின்னு பார்க்கிற பொழுது நம் சமூகத்தில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா இப்போ எங்கள்கிட்டயே ஜாதகங்கள்லாம் வருது நிறையா பொண்கள் ஜாதகம் பையங்க ஜாதகெலாம் வருது ஒரு நூறு ஜாதகம் வந்தால் அதில் ஒரு ஐம்பது ஜாதகம் பையனுக்கும் பொண்ணுக்கும் டைவர்ஸ் ஆகிருக்கு இப்படி ஜாதகங்கள் வருது என்ன காரணம் எல்லாம் பார்த்து தானே பண்ணுறா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறா கல்யாணத்துக்கு முன்னாடியே சில மாதங்கள் ரெண்டு பேரும் பழகிறா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கல்யாணத்துக்கான வஸ்துக்கள்லாம் வாங்குகிறா நகையாகட்டும் புடவையாகட்டும் ரெண்டு குடும்பத்தாரும் சேர்ந்து தான் வாங்குகிறா இந்த அளவுக்கு அமைச்சு கொடுத்தாலும் கூட அந்த க அந்த ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக குழந்தைகளுக்கு அமையறதில்லை காரணம் என்னன்னா தேவதைகள் நமக்கு கொடுக்குற வாய்ப்பை தவற விட்டுட்டு நாம் நம்முடைய முயற்சியில் குழந்தைகளுடைய வாழ்க்கையை அமைக்க முயற்சி பண்ணுறோம் அது வெற்றிகரமாக அமையாது தேவதைகளுடைய அனுகிரகம் பித்திருக்களுடைய அனுகிரகம் நவகிரகங்களுடைய அனுகிரகத்தோடு நமக்கு அமைஞ்சாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் அதான் இந்த நாளில் பார்த்தா இந்த டைவர்ஸுங்கிறது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு இது என்ன பார்ப்பத்தினால இப்படி ஆறுது அப்படின்னா நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வரக்கூடிய கல்யாண வாழ்க்கையை தவற விட்டுறோம் நாம் அப்புறம் நம்ம முயற்சியில் அதை அமைக்கிறோம் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நாம் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் அந்த கல்யாணத்தில் அந்த பையன் என்ன சொல்கிறான் அந்த பொண்ணுக்கிட்ட அப்படின்னா இந்த கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணும் அந்த பையன்கிட்ட வரம் கேட்குறான் அப்படி சொல்கிறது அது கல்யாணத்தினுடைய பெருமைகள் கல்யாணமான கல்யாணமானால் பலன் யாருக்குன்னா பொண்ணுக்கு தான் பலம் அந்த பொண்ணுக்கிட்ட அவன் வாக்கு கொடுக்குறான் அந்த பையன் என்னென்னா அந்த பொண்ணை தானம் பண்ணுற பொழுது பொன்னனுடைய தகப்பனார் சொல்லுவார் தர்மேச்ச அர்த்தேச்ச காமேச்ச நாதிச்சரித்தவ்யா அப்படின்னு கேட்பார் தர்மமாகட்டும் அர்ச்சமாகட்டும் பண விஷயமாகட்டும் காமமாகட்டும் இவைகளில் நீ அளவு மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் நாதிச்சராமி அப்படின்னு பையன் சொல்லுவான் நான் கண்டிப்பாக மீறமாட்டேன் அப்படின்னு பையன் வாக்கு கொடுக்குறான் பொண்ணனுடைய தகப்பனாக இருக்க பொண்ணுக்கிட்ட என்ன வாக்கு கொடுக்குறான்னா நான் என்னுடைய ஆயுஷ்காலம் முடிய உன்னை நான் கைவிட மாட்டேன் நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறான் பையன் அந்த பொண்ணு பையன்கிட்ட வரன் கேட்குறா என்ன கேட்குறான்னா கல்யாணமான பிறகு கடைசியில் வரும் அந்த மந்திரம் அப்பஷ்யன் வா மனசாச்சேகிதான்தபசோ ஜாத்தந்தபோதம் இஹ பிரஜாஹ ரஜிம் ரரா நஜயஸ்வ பிரஜா புத்திரமா அந்த பொண்ணு சொல்லக்கூடிய மந்திரம் இது அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பா இந்த மந்திரத்தை இந்த மந்திரம் என்ன சொல்கிறதுன்னா ஹே புத்திர காமா கூப்பிட்றா அந்த பொண்ணு அந்த பையன்ட்டை கூப்பிட்டு மனசா ராம் நான் உன்னை மனசரிஞ்சு நான் உன்னை பார்க்குறேன் நீ எப்படி இருக்கேன்னா சேக்கித்தானம் பிரம்மச்சாரியாக இருக்கிற பொழுது அந்த பிரம்மச்சாரி தர்மங்கள் எல்லாம் கூடிய வரைக்கும் நீ கடைப்பிடிச்சதுனால உனக்கு ஒரு சக்தி சேர்ந்துருக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்க ரொம்ப அழகாக இருக்கே நீ தபசோ ஜாத்தம் அந்த அழகு உனக்கு வந்ததுக்கு என்ன காரணம்னா அந்த பிரம்மச்சரிய விரதத்தை நீ அனுஷ்டித்தனால உனக்கு அந்த தேஜஸ் வந்திருக்கு இந்த அழகு உனக்கு கிடச்சிருக்கு தபசோ விபூதம் மேலும் இந்த கல்யாணத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளோடு அந்த விரதத்தோடு இருந்ததுனால நீ இன்னும் நன்னா பிரகாசமாக இருக்கு அப்படின்னு அந்த பையனை ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு வரம் கேட்குற அந்த பையன் கிட்ட இஹ பிரஜாம் இஹ ரயும் ரானஹ பிரஜாஜஸ்வ பிரஜா புத்திர காமா என்னன்னா இந்த லோக்கத்தில் குழந்தைகளாகட்டும் பணமாகட்டும் இது ரெண்டும் ஐஸ்வர்யங்களாகட்டும் இவைகள் என் மூலமாகத்தான் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்குறான் அந்த பொண்ணு உனக்கு வரக்கூடிய வருமானம் பூரா என்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடணும் உன்னுடைய ஐஸ்வர்யம் பூரா எங்கிட்ட இருக்கணும் குழந்தைகள் எங்கிட்டேருந்து உனக்கு கிடைக்கணும் உனக்கு ஐஸ்வர்யம் உன்னுடைய குழந்தைகள் எல்லாம் என் மூலமாக உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு வரம் கேட்குற அப்படியே நான் வாக்கு கொடுக்குறேன்னு அந்த பையன் சொல்கிறான் இப்படியெல்லாம் மந்திரங்களை சொல்லி பண்ணிண்ட கல்யாணம் வெற்றிகரமாக இல்லாமல் பல குடும்பங்களில் டைவர்ஸில் போய் நிற்கிறது ஆனால் அது ரொம்ப பாவமான காரியம் ஏன்னா ஒரு பொண்ணை கைப்பிடிச்சு மந்திரம் சொல்லி பாணிகிரகணம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாச்சுன்னா எக்காரணத்தை கொண்டும் அந்த பொண்ணை கைவிடப்படாது கைவிட்டுட்டால் அது ரொம்ப பாபத்தை கொடுத்துடும் நரகத்தை கொடுத்துடும் அந்த பையனுக்கு இருந்தாலும் அவர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரமாட்டேங்கிறது என்ன பண்ணினாலும் என்ன மத்தியஸ்தம் பண்ணினாலும் இன்னும் ஒத்துமை வரமாட்டேங்கிறது அந்த பொண்ணு இவனோட வாழ மாட்டேங்கிறது பிரிஞ்சு போயிடுறது அப்படின்னா எப்படி அந்த பொண்ணோட வாழ முடியும் அப்போது விடக்கூடிய நிலை வந்துடுறது சில குடும்பங்களில் அந்த பொண்ணை விட்டுவிட்டா அப்போ இந்த பாபத்தை இந்த பையன் எப்படி தீர்த்துக்கிறது அப்படின்னா அந்த பாபத்துக்கு பரிகாரம் இந்த அக்ஷய திருத்தீய புண்ணிய காலம் இந்த டைவர்ஸு பண்ணின பையங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கறது இந்த அக்ஷய திருத்தீய புண்ணிய காலம்னு அந்த கதையை பார்த்தா நமக்கு தெரியறது மேலும் இந்த அக்ஷய திருதீய புண்ணிய காலத்தில் நாம் எது செய்தாலும் அனந்தமான பலனை கொடுக்கறது அப்படின்னு புராணங்கள் நமக்கு காண்பிக்கிறது என்ன சொல்கிறது புராணங்கள் அந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா அடுத்த உபன்யாசத்தில் இந்த தர்மங்களை பார்ப்போம்